ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وعبشروا بالجنة التي كنتم تؤدون صدق الله العليم العليم وقال نبينا صلى الله عليه وسلم قل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن أبى قال من أتا أني دخل الجنة من أصاني فقد أبى فواه البخاري وعن نسي قال رسول رسول الله الله الله الله صلى صلى عليه عليه وسلم وسلم اذا دخل اللهم لنا في رجب وبلغنا رملان. صدق எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா الله <سلام> அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் நொண்டு கூடும் இதற்கு மேலான அல்லாவின் நல்லதியார்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ் எமக் குணவளிக்கின்றவன் அல்லாஹ் எமது சகல தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்றவன் அல்லாஹ் அந்த அல்லாஹுவை பயந்து அஞ்சி தப்புவாவுள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தப்புவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லதியார்களே அன்பு சகோதரர்களே சிறப்பான ஒரு ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அதரத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஈருலகத்துடைய பிரயோசனங்களை விளங்கிய செல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சங்கையான வஜபுடைய மாதத்திலே அல்லாஹும் அபாதிக்கிறாபான் சாபானிலும் வரக்கத்து செய்வாயாக வபல்லா ரமலான் ரமலானை தேக ஆரோக்கியத்தோடு உடல் நலத்தோடு எத்தி நல்லமல்கள் புரிந்து கொள்ள அருள் புரிவாயாக என்று இரண்டு மாதங்களுக்கு முன்பே துவா செய்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரமலான் என்று சொல்லக்கூடியது லேசான ஒரு மாதம் அல்ல ஏனைய மாதங்கள் போன்றுடைய மாதத்திலே அமல்களுக்கு கூலி இரட்டிப்பாக வழங்கப்படுகின்றது அது துவாவுடைய மாதம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மாதம் அடியார்களுடைய சௌபாக்களை ஏற்றுக்கொள்வதற்காக விசேஷமாக சலுகை அளிக்கப்பட்ட மாதம் கொரோன் இறங்கிய மாதம் ஏனைய வேதங்களும் அந்த மாதத்திலேதான் இறக்கப்பட்டிருக்கின்றது அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது ஆயிரம் மாதங்களை விடவும் சிறப்பாக அமல்களுக்குரிய கூலிகள் வழங்கப்படக்கூடிய ஆயிரம் மாதத்துடைய கூலிகள் வழங்கப்படக்கூடிய சிறப்பான லைலத்து கதறு உள்ளடக்கிய மாதம் அன்புக்குரியவர்களே சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு நரகம் இழுத்து கூடப்படக்கூடிய மாதம் இப்படியாக இன்னொரு என்ன சிறப்புகளை அளந்து கொண்டே போகலாம் அப்படியான சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம் வரவேற்பதிலே நபிசல்லு அலைவசம் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது ஒவ்வொரு வியாபாரத்துடைய அடிப்படையிலே போகும் சீசன் இருக்கிறது சீசன் வியாபாரம் வருகின்றது என்று சொல்லியிருந்தால் அந்த வியாபாரத்தை கவர் பண்ணுவதற்கு எத்தனையோ திட்டங்கள் தீட்டி பணம் சேர்த்து சாமான்களை கொண்டு வந்து நல்ல முறையிலே லாபம் ஈட்டி ஒரு வாகாணம் வேங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் வேண்டும் என்று திட்டங்களை அன்புக்குரியவர்களே அவை அழிந்து போகக்கூடியது ஆனால் அழியாத மாபெரும் சொத்து சென்ற வருடத்திலே சரியாக ரமலானை கழித்தோமா இல்லையா என்பதை எமக்கு உள்ளத்திலே கேட்டால் தெரியும் வரக்கூடிய ரமலானை அடுத்தடுத்த வருஷங்களில் பூமிக்கு மேலால் தொடர்ந்து இருப்போமா சொல்ல முடியாது எனவே இதோ எத்த போகின்றது வரப்போகின்றது அவளா அல்லா வீடு கட்டி வைத்தேன் வீடு கட்டி முடித்து வாகனம் வைக்க திட்டம் வாகனத்தை வாங்கினேன் ஒரு கடை வேங்க வேண்டும் என்று என்னுடைய வியாபாரத்தை முன்னேற்ற வேண்டும் திட்டம் போட்டேன் எனவே எனக்கு ஆகரத்துக்கு முடிவில்லாத அந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய ரமலான ஒரு இமாஞ்ச மாற்றம் விடுபடாமல் ஒரு நோம்பும் விடுபடாமல் ஒரு தராவிகளை பல விடுத்த முழுமையாக ஓதி முடிக்க அதே தான தர்மங்கள் செய்வதற்கு செய்வதற்கு சகஜத்தை விடுபடாமல் தொழுதுவதற்கு கடைசி இருந்து சங்கியான கதிரை அடைந்து கொள்ள வேண்டும் வருடங்களில் தப்பிவிட்டது நான் தப்பாமல் நான் செய்வேன் என்று மன ால் பிளான் பண்ணுவோம் என்றால் அதை வழிகாட்டத்தான் உத்தமர் சொல்லல்லாக வளைவு செல்லும் முன்கூட்டிய இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இந்த ரமலானை வரவேற்றுக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹ் எமக்கும் ஆரோக்கியத்தை தந்து அந்த சங்கியான ரமலானை சிறப்பாக அடைந்து அமல்கள் செய்து ரமலானை சங்கைப்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வாராக அன்பு கூறிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு நீண்ட ஒரு பிரயாணமாக அமைத்து வைத்திருக்கிறார் ஆலமுள்ள அருவாகலே கொஞ்ச நாள் இருந்தோம் ஆழம் கருத்தெரும்பு வடிவத்திலே அந்த ரூகுகள் அனைத்தையும் வைத்து கேட்கப்பட்டு அலஸ்துக்கும் நான் உங்களுடைய ரப்பு என்று கேட்ட பொழுது ஆம் நீ தான் எங்களை என்று சொல்லி அதற்கு பிறகு படிப்படியாக தாயுடைய கட்பத்துக்கு அங்கே வந்து சேர்ந்தோம் அந்த தாயுடைய கட்பத்திலே ஒன்பது மாதங்கள் நாற்பது நாள் இந்திரியமாகப்பது கட்டியாக நாள்தை கட்டியாக இருந்து பூர்த்தியாக்கப்பட்டு அங்கே ஒரு மலக்கு மூலம் ரூப்பட்டு பிறகு ஒன்பது மாதம் பூர்த்தியானதற்கு பின்பு உலகத்துடைய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே மனிதனுடைய ஆரம்பம் அவ்வளோகோ நுத்துஃபா ஆரம்பம் இந்திரியம் அழியும் கரமல்லாகு அஜிஹூ சொல்லுகின்ற பொழுது மனிதனே யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆரம்பம் உங்களுடைய ஆரம்பம் இந்திரியம் இந்திரியம் என்று சொல்வதும் பொழுது கையிலே ஒரு சொற்று இந்திரியத்தை வைத்து யாரிடமாவது காட்டினால் என்ன வார்த்தை பகிர்வார்கள் இதை மின்பரிலிருந்தும் இவர் பேசுகிறாரா என்று கூட உள்ளத்திலே எண்ணம் பிறக்கலாம் அந்த அற்பமானது சீ என்ற வார்த்தையை முடியக்கூடியதுதான் அந்த இந்திரியம் எனவே அந்த கூடிய சங்க அழகாக படைத்திருக்கிறோம் என்று குறிப்பிடக்கூடிய மனிதனுடைய ஆரம்பம் சி என்று சொல்லக்கூடிய அற்பமான அருவறுப்பான அந்த இந்திரியமாக கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த இந்திரியத்தினால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் நங்கே ஒன்பது மாதம் பூர்த்தியாகி அகரஜக்கும் என்பு தூணி உம்மகாத்திக்கும் இடமுட செய்யா அவர்களுமோ ஒன்றுமே அறியாத நிலைமையிலே அல்லாஹ் அவர்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹான் வெளியாக்கினான் நாங்க வெளியாகல்ல அல்லாஹ் வெளியாக்கினான் அங்கே வெளியான பொழுது கண் இருந்தது வாய் இருந்தது காது இருந்தது கால் இருந்தது கை இருந்தது பேச முடியாது கேட்க முடியாது நடக்க முடியாது பிடிக்க முடியாது சிந்திக்க முடியாது மூளை இருந்தது ஆரம்பம் மிருகத்தை விட மோசமாக இருந்தது மிருகம் ஆடு மாடு குட்டி அங்கே பசிவந்து தன்னுடைய தாயை திரடி பால் வாயை வைத்து பாலை குடித்துக் கொள்கின்றது மிருகம் ஆனால் மனிதனோ அங்கே தாய் பெற்ற அங்கே கதரி அழுகிறார் அதை அறிந்து தாய் பிள்ளைக்கு பசிவந்திருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய மடியிலே அரவணைத்து தூக்கி மால் மடியிலே வைத்து பாலை கொடுத்து பசியை தீக்க உதவி செய்கிறார் எனவே மிருகம் தன்னுடைய தாயை தேடி பால் குடித்தது மனிதனா நீ உனக்கு பாலை குடிக்க கூட சக்தி இல்லை தாய் தான் உதவியாக இருந்து பாலை கொடுத்து அங்கே பசியை உதவியாக இருக்கிறாள் எனவே மிருகத்தை விட மோசமாக இருந்த ஆட்டை விட மாட்டை விட மோசமாக இருந்த மனிதனை அல்லாஹ் படிப்படியாக வளர்த்து பார்வையும் கேள்வியும் சிந்தனையும் ஏற்படுத்தி இப்பொழுது பெரிதாகி விட்டதுக்கு பிறகு ஆரம்பத்த வானமும் பூமியும் பயந்தது முடியாது என்று எமக்கு சுமக்க முடியாது என்று வானம் எந்த மலை பூமி பயந்ததோ அமலகல் இன்சான் மனிதன் அதை சுமந்து கொண்டான் சுமந்துகண்டு இன்ன ஊ காணலூமன் ஜெகூடா அவன் அறியாத்தனமாக அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் மனிதன் ஆனால் இந்த ஆரம்பத்தை நினைக்க வேண்டும் உனக்கு கண் இருந்தது வாய் இருந்தது உனக்கு கால் இருந்தது ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்த உன்னை படிப்படியாக வளர்த்து நீ இப்பொழுது பருவமாயந்தடைந்து உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் உலகத்திலே அன்ப அற்பைகள் உலகத்துடைய இன்பங்கள் தான் மனிதனுக்கு படுகிறதே தவிர படைத்த ரப்பை மறந்து மனிதன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய மிருகத்தை விட மோசமாக நிலைமையில் இருந்த மனிதனை இப்பொழுது வளர்ந்து ஏறியதற்கு பொருள் மனிதன் சிந்திக்க வேண்டும் என்ன சிந்திக்க வேண்டும் மனிதனே ஆரம்பம் இந்திரியம் அவ்வளவு நொத்துப்பா ஆரம்பம் இந்திரியமாக இருந்தாய் இப்பொழுதோ நீ கடைசியிலே மௌத்தாகி விடுவாய் ஆகரு ஜீபா கடைசியிலே செத்த புடமாகி விடுவாய் மனிதனுக்கு ஒரு நாள் பாங்கும் சொல்லப்பட்டு விடுத்தது பிகாமத்தும் சொல்லப்பட்டு முடிந்து விட்டது இப்பொழுதும் மனிதனுக்கு மவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது மையத்தை தொழுகைக்கு பாங்கு சொல்றதில்லை இக்காமத்து சொல்றதில்லை மனிதனே ரெண்டும் சொல்லப்பட்டு முடிந்து விட்டது எந்த நேரம் ரூஹு பிரிக்கப்படும் என்று சொல்ல முடியாது அங்கே வைத்து தொழுவிப்பது மாத்திரம்தான் சுணக்கமாக இருக்கிறது அங்கே ஆகரு ஜீபா கடைசியில செத்த புணமாகதான் மனிதண்டி போய்விட்டால் மனிதண்டாவில் இருந்து வாயிலிருந்து ஊனம் வடிய ஆரம்பிச்சும் பின்னால முன்னால எல்லாம் வடிய ஆரம்பிச்சும் அங்கே ரூஹு போன உடனே அங்கே குளிப்பாட்டி அங்கே அங்க உடஞ்ச ஒரு கட்டில் வைத்து விடுவார்கள் அங்கே அவனுடையால் கவன் செய்வது ஏற்றம் என்று உலமாக்கல் கித்தாபுகள் எழுகிறார்கள் அந்த அளவுக்கு மனிதன் எவ்வளவு பெரும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் பணம் படைத்தவனாக இருந்தாலும் கடைசியிலே உடைஞ்ச கம்புக்கட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறான் பிரிஞ்ச உடனே அவன் சொத்து வேற யாருக்கோ அங்கே வராசத்தாக உரிமையாகி விடுகிறது அவன் பொஞ்சாதி மாப்பிள மவுத்தானால் பொஞ்சாதி வேற யாருக்கோ பெண்ணாக அங்கே உரிமையாகி விடுகின்றாள் இவனுக்கு எதுவுமே உரிமையில்லை சொத்துமில்லை இவனுடைய உடையிலிருந்து அனைத்தும் கலட்டப்பட்டுவிடும் பெருமதியான பெருமதியான உடுப்பு அனைத்தும் அங்கே கலட்டப்பட்டுவிடும் இவனுக்கு சொத்து எந்த உரிமையும் இல்லை இப்பொழுது இந்த மனிதன் ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தா மனுஷன் வா பயங்கரமான தான் நாட்டன உடம்புடைய வாசம் வைத்துக் கொள்ள முடியாது அன்புக்குரியவர்களே இந்த மனிதனை அங்கே கடைசியிலே செத்த பணம் ஆரம்பும் சி கடைசியிலேயும் சி என்ற வார்த்தை தான் அவனுக்கு புழகப்படுகின்றது எனவே இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு கொஞ்சாதி கூட வேறு கணவனின் பக்கம் ஆசை வைத்து விடுவார் மூத்தாகிவிட்டால் கணவன் வேறு பெண்ணின் பக்கம் ஆசை வைத்து ஆரம்பித்து விடுகிறான் எனவே இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு கோடி புறமதியான வாகனம் இருந்தாலும் அங்கே பழைய சந்தூக்கில் தான் ஏற்றி அவனை கொண்டு போகப்படும் எனவே அன்புக்குரியவர்களே இதுதான் நிலைப்பாடு எனவே இந்த மனிதன் அந்த கொண்டு அங்கே உறுதியான அழகான ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடியது நஜீஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடியது மலம் எந்த அளவு என்றால் அலியின் கருணம் ஒயகுவங்க சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த மனிதனுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய நஜீஸ் அப்படியே வெளியாகி விட்டதென்றால் பத்து விடுத்தம் அவனுக்கு வயிற்றோட்டம் போய்விட்டது என்றால் நாளைக்கு தொடர்ந்து வயிற்றோட்டம் போய்விட்டதென்றால் எவ்வளவு சக்தியுள்ள மனிதனும் உஜாராக நிக்க மாட்டான் தைரியமாக நிக்க மாட்டான் நிலை குலைந்து விடுவான் குறுக்கில பழம் போய்விடும் எனவே மனிதனே போன்ற வவுத்துக்குள் இருப்பது நஜீஸ் இந்த நஜீஸ் உடைய பலத்திலே தான் மனிதன் இருக்கிறான் அன்புக்குரியவர்களே கடைசியிலும் மனைவியும் நெருங்க மாட்டார்கள் நாத்தம் அடிச்சிடும் அவசரமாக புதைச்சிருங்கோ கபில கொண்டு போய் புதச்சிருங்கோ எடப்பட்ட வழக்கு கதரா நஜீஸ் சுமந்து கொண்டிருக்கிறான் இந்த நஜீஸ் போய்விட்டது என்றால் சக்தி இல்லை எனவே மனிதன் பி பலத்தில் இருக்கிறான் நஜீஸ் பலத்தில் இருக்கிறான் ஆரம்பம் ஸ்ரீ கடைசியிலே இடப்பட்ட வாழ்க்கை நஜீசை சுமந்து கொண்டிருக்கிறான் அலியும் கருணம் கேட்கிறார்கள் மனுஷனே உனக்கு என்ன பெருமை இருக்கிறது அழிவாளா அல்லது அதிகாரத்தாலா பெருமை அடிக்க முடியும் நீ ஆரம்பமும் வயிற்றுக்குள் இருப்பது நஜீஸ் நஜீஸ் போய்விட்டது என்றால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது எனவே இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இதை கொண்டு பெருமை அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை எனவே இந்த உடம்ப கொண்டு போய் வைத்ததற்கு பிறகு முந்தி மௌத்தானுடனே நாக்க தூக்கி பார்த்தால் நாடு மனிதராக இருக்கும் நாக்கு வாயையும் ஒவ்வொரு கலட்டப்படும் அங்கே இதுதான் நிலைப்பாடு எனவே இந்த புழுகளுக்கு பகலமாக தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் மனிதன் யோசிக்கல குளிர் ரூபி துமிழல் நபியே உங்களிடம் நம்பரை நம்பி அல்லாவுடைய கட்டையில என்று சொல்லுங்க ஊத்தி தும்மினல் இல்மீ இல்லா கலீலா இத பத்தி விளங்குறதுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு இல்லை எனவே அல்லாவுடைய கட்டளை மனமாக்கி இருந்தால் இந்த ரூஹுக்கு விட்டமின் கொடுத்திருந்தால் இந்த ரூஹுக்கும் நல்ல சாப்பாட்டை கொடுத்திருந்தால் அது நாளைய கியாமத்தில அந்த சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கப்படும் பொழுது ஒய்து முத்தீன் தக்குவா உள்ளதும்லாலா கல்வி பசர் எந்த உள்ளமும் சிந்திக்க முடியாத இன்பமான சொர்க்கத்தை முத்தினால மாணிக்கத்தினால வைதூர்யத்தினால ஏற்பாடு செய்யப்பட்ட சொர்க்கத்தை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறான் கல்ல மண்ணால செமிந்தியால கட்டின இந்த கட்டுமானங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது குங்குமத்தினால கட்டி வைத்திருக்கிறான் அழியாத அந்த இன்பமான சொர்க்கம் அந்த சொர்க்கத்துடைய வீட்டுக்கு போறதுக்கு இந்த ரூ இந்த உடம்பு போறது இந்த உடம்பில் அல்ல ரூஹ கலட்டி ஆதமலை சலாத்துடைய உயரம் முப்பத்தி மூணு வயது வாளிவர்களாக போவார்கள் மிக அழகு சௌந்தரியம் உள்ள யூசு அலைசலாம் போல அந்த சொர்க்கத்துக்கு போவார்கள் அந்த ஆதம் அலைச்சலாத்துடைய உயரம் அந்த தாவுதலை இன்பமான குரல் உள்ளவர்களாக அந்த நபியுடைய நல்ல குணம் உள்ளவர்களாக பொறுமை உள்ளவர்களாக அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும் சுபகான் அந்த இன்பமான சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காக அல்லா இப்படியான மாபெரும் ஏற்பாடு செய்திருக்கிறார் இது கட்டுக்கதை அல்ல இட்டுக்கட்டுகள் அல்ல இது யாரும் சொன்னதல்ல அல்லாவுடைய குரானும் அன்பு நபி அறிவசல்லும் நேரடியாக சொர்க்கத்தை மாதத்தில மேலாஜிக்கு போய் அந்த சொர்க்க இன்பத்தை வரணிச்சாங்க எனவே அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு இப்படியாக அந்த உடம்பில் பண்ணப்பட்ட அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும் அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த உடம்ப நாங்க உடம்பில் இருக்கக்கூடிய ரூஹ மனமாக்க வேண்டி இருக்குது நானும் நீங்களும் ஏமாந்து இந்த அழிஞ்சி போற இன்னும் கொஞ்சத்தில் புகட்டப்படக்கூடிய மண் பின்னக்கூடிய இந்த உடம்பை வளர்க்கிறதுக்கு முழு நேரத்தையும் செலவழிச்சி ஓடி ஓடி ஓடி களைச்சி போய் பகலுமாக இந்த உடம்ப புல்கள் பின்னக்கூடிய உடம்ப உடம்புக்கு சாப்பாடு போட இரத்தையும் நானும் நீங்களும் ஏன் உங்களோட குடும்பம் ரூஹ மனமாக்குறதுக்கு மறந்துட்டோம் இந்த ரூஹு தான் முடிவில்லாத வாழ்க்கை வாழப்போகுதோ நானும் நீங்களும் சிரமப்படுற இந்த உடம்புக்குதே அவர் அறுபது எழுபது வருஷம்தான் இந்த உடம்பு இருக்கும் அது கங்கால பனைத்து புதச்சிடுவோம் ரூஹு எழுக்கப்பட்டுடும் அந்த ரூஹு ஜெயின் பண்ணக்கூடிய உடம்பு இருக்குது அது முடிவில்லாத வாழ்க்கையில முடிவில்லாத அந்த கலட்டப்படக்கூடிய நேரம் வரும்பொழுது கொடுத்திருந்தால் இந்நல்லது காலும் ரப்பும் யாரு அல்லாவே ரப்பாக ஏற்றி சுமஸ்த காமோ இஷ்ட காமத்தாக இருந்தால் ஒரு நாளைக்கு தொழுகிறது அரை நாளைக்கு தொழுகிறது அப்படி அல்ல கண்டினியூவாக தொழுகைய சரியாக்கி கொண்டிருப்போம் என்றால் அன்புக்குரியவர்களே அந்த தொழுகையும் அமல்களும் தான் அந்த ரூக்கும் விட்டமின் இருக்கிறது எனவே அந்த சரியான விட்டமின் நாங்கள் என்றால் ால் கடைசி மடக்குகள் இந்த ரூகம் கலற்றுறதுக்கு வார நேரத்தில் வருவார்கள் பூ கொத்துகளோடு வருவார்கள் அங்கே மனுஷன் அல்லா தகவ ஒன்று பயப்படாதங்க ஒக்கும் கவலை வாழ்ந்த சரியாக அமல் செஞ்சு நல்ல ஹலாலான வியாபாரம் தொழில் செஞ்சு மக்களோட அகலாக்கோட பழகிக்கிறீங்க நல்ல முறையில கழிச்சு அல்லா தகாபு அல்லா தகதனும் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க தைரியம் ஆகுதுங்க கவலைப்படாதீங்க சொர்க்கத்தை வாக்களிச்சு இருக்கிறான் வாக்களிக்கப்பட்டதோ அது ஆயத்தமாக இருக்குது என்று சொல்வாங்க நல்ல செய்தி சொல்லுவாங்க இவரு அந்த அமல்களை காட்டப்படும் பொழுது புளி சுக்கரமாயிருக்கும் அமல்கள் காட்டப்படும் இவருக்கு கடைசி நேரத்துல சொர்க்கத்துடைய காட்சிகள் காட்டப்படும் மேலான சோழே அந்த நேரத்தில் உற்சாகமாக சிரிப்போடு புன்னகையோடு அங்கே எண்ணெயில் போட்ட முடி கலட்டப்படுவது போல கலட்டப்படும் மேலான சோழே அந்த நேரம் தான் சில ஜனாசாக்களை சொல்வாங்க அன்புக்குரியவர்களே இதுதான் ஒரு மனிதனுக்கு இதுதான் பொறுமதியான உலகத்தில் எத்தனைபிகேட்டு அது பிரயோசனமான இந்த சட் essenபிக்கைத் அழுFunக்கம் яз Luiza arguments Chr欢 DK இந்த ரூவே plaisக்குTY THERE Monroe oi הנτ Turtle Herren name her sakitné л VC al are a love انu IIC al Interchange on the hold diferença called at the Days hturn sometime there is a kingsność. newly made a review of mélăm lets you dive in the oldAM find you, youth for visiting here hum a second.сть here that is a serenact corn from D там.usa. nor is that new.ca-d た perys him. Nie bil名, house at poor lemon. Consulting to pray. Cetteellen straight Wie je ne les cette. seguridad is like the name in the occasion.uş at buy from the Buraba noodles at Kiriles어요. in the time.cheier can laiss Allanwhy at the feminine.k puedes the Most. Now me tell you சொல்லப்பட்ட அமைப்பில ஆதம் அலிஸ்லாத்துடைய உயரம் ஈசா அலி சலாத்துடைய வயது தாவுத் அலிசலாத்துடைய குரல் யூசுப் அலிசலாத்துடைய அழகு இப்படியாத அமைப்பில் அந்த சொருக்கத்துக்கு அந்த உடம்புக்கு எதையாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் எனவே ரூஹம் அறந்துட்டோம் ரூஹுக்கு விட்டமின் உடம்புக்கு விட்டமின் பலம் உடம்புக்கு விட்டமின் நல்ல அரைச்சி உடம்புக்கு விட்டமின் முட்டை உடம்புக்கு விட்டமின் நல்ல பால்மாக்கள் இது போல ரூஹுக்கு விட்டமின் தொழுக ரூஹுக்கு சம்பாத்தியம் ரூஹுக்கு விட்டமின் குடும்பங்களை நல்ல முறையில் வழி நடத்துறது இந்த அழிஞ்சி போற உடம்புக்கு கொடுக்கக்கூடிய விட்டமின் மட்டும்தான் படிச்சுக்கிறோம் வழங்கி இருக்கிறோம் அதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் அனுபவிச்சதும் ஒன்றுமில்ல ஆகத்துக்கு தேடினதும் நிறைவேற்றுகிறான் இல்லும் சம்பாத்தியம் இல்ல இவன் வீடும் கடையும் தொழிலும் வாகனம் என்று மனிதன் உலகத்தில் பெருமை அடித்துக் கொண்டு வீடு அனுபவித்ததும் தேடினதும் விளங்கி வாங்களை மன்னிச்சிருவாயாக பொருந்திக்கொள்வாயாக நல்ல பட்டியலை சேர்த்துக் கொள்வாயாக எது என்று வழங்கி அந்த உண்மையான அசல அந்த ரூகு மருந்த சிகிச்சையை செய்வதற்கு அருள் புரிவாயாக யாரு சங்கியான வந்து கொண்டிருக்கிறது அந்த ரமலானை நல்ல முறையிலே வரவேற்றி அந்த ரமலானில் நல்ல செய்து உன்னிடத்திலே அந்த ரமலானை சங்கப்படுத்திய நல்ல கூட்டத்திலே சேர்ந்து கொள்வதற்கு எம் அனைவருக்கும் அருள்முறிவாயாக துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக கடைசி மூத்தை நல்லது ஆக்கி வைப்பாயாக கூடிய பாக்கி தந்தல்வாயாக ரப்பே ஆகரத்தில் இன்பமான சொர்க்கத்துக்கு போய் செல்லக்கூடிய உடம்பாக எம் உடம்புகள் எங்களுடைய ஆக்கி வைப்பாயாக எங்களது ஏற்றுக்கொள்வாயாக கபூர் செய்து கொள்வாயாக دعونا الحمد لله رب العالمين